சத்குருஸ்வாமி குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜி மனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா பலராமனும் கிருஷ்ணனும் இப்போ தான் அவர்களுடைய அந்த அவதார காரியத்தில் வந்திருக்கார்கள் பார்ப்பதற்கு பதினோரு பன்னெண்டு வயசு குழந்தைகள் சுக்குமார்பர்கள் மென்மையான தேகம் ஆனால் பகவத் பகவான் சொல்லப்பட்ட அந்த ஆறு விசேஷங்கள் ஞானம் பலம் கீர்த்தி ஐஸ்வர்யம் பலம் பராக்கிரம் எல்லாம் இருக்கு அப்படி அவர்கள் வந்து தன்னுடைய வயசுக்கு ஒத்த தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு நண்பர்களான கோபர்களில் வந்து வந்திருக்கார்கள் மல்ல யுத்தத்தை பார்க்கத்துக்கு வந்திருக்கார்கள் அவர்களெல்லாம் பக்கத்தில் கூப்பிட்டு அந்த பேரி வாத்தியங்கள் அந்த முரசு ஒலிக்கிறது பேரி வாத்தியங்கள் மற்ற வேறு வாத்தியங்கள்லாம் அப்படி சத்தம் போட அந்த முரசு அறையுதல் அடித்து அடித்து காமிப்பான் ஜெய ஜெயா விஜய் பவன் காமிக்கிறாப்பில் கம்சனம் உத்தரவு போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த மாடுற போதும் இவர்கள் காலில் வந்து சதங்கைகள் கட்டின்னு அந்த சதங்கைகள் வந்து சத்தம் போடுறாப்போல ஓடி ஆடி அங்கே நர்த்தனம் பண்ணி விளையாடுறார்கள் அவர்கள் அதான் கடைசியாக பார்த்தோம் அதில் என்னாச்சு இந்த பலராமன் கிருஷ்ணனுடைய எப்படி அற்புதமாக அவர்கள் வந்து ரொம்ப அனாயாசமாக அந்த சானூரன் मुष्टिक கூட்டன் சலன் தோசலக்கன் இப்படி அவர்களை முடித்தத பார்த்த அந்த பௌர ஜனங்கள் ராஜ அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் பிராமணர்கள் கத்தியர்கள் எல்லாரும் பார்த்து பேஷ் பேஷ் குட் குட் நல்லது நல்லது வெரி குட் வெரி குட் அப்படின்னு சாது சாது அப்படின்னு நல்லா பண்ணப்பா வெரி குட் வெரி குட் அப்படி கொண்டாடி பண்ணார்கள் சான்பூரன் வந்து விழுந்தான்னு சொன்ன பகவான் அடித்த ஒரு அடி தாங்க முடியாது விழுந்தான்னு சொல்றீங்க இந்திர துவஜை வாபதன்னு அப்படி இந்திர துவஜன் மாதிரி விழுந்தான்னு பாத்து தறியும் அவனுடைய அடி வ பட்ட அடியில் தானூரனை ரெண்டு க ரெண்டு கைகளாலேயும் கெட்டியாக பிடிச்சுட்டு வேகமாக சுழற்றி அந்த சுழற்றலேயே அவனுடைய உயிர் போயிடுது போயிட்டு கீழே போட்டு வலுவை அரைஞ்சு கீழே போட்டபோது சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் வஸ்திரங்கள் தலையில் இருக்க அப்புறம் கழுத்தில் இருக்கக்கூட மாலைகள் மற்ற பல விஷயங்கள்லாம் விழுந்து இந்திரத்வஜன் மாதிரி பூமியில் விழுந்தான்னா இந்திரத்வஜம் அதாவது வஜ்ரம் அது வந்து கவுடர்கள் ஏதோ ஒரு உற்சவத்தில் புருஷனுடைய ரூபமாக கொண்டு கொடியால் அலங்கார பண்ணப்பட்டு பெரிய ஸ்தம்பத்தை நட்டு நட்டி அந்த ஸ்தம்ப வந்த பட்டன் கூட இல்லையா அப்படியும் காண்பது அது இப்படி விழுந்தானவன் கண்ணன் பலராமன் ரெண்டு பேரும் அப்போ இவர்களை முடித்துட்டு எல்லா மலர்களும் துண்ட காணன் துணியை காணும்னு எல்லாம் அஸ்திராயப்பட்டு ஓடி போயாச்சு இவர்கள் பேஷ் பேச ஆடிக்காரு மேல முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துல இருந்து மூதத்தை சேவிப்போம் ஏஷோ வித்ஷுடே நவாரய சுத்தூரியா வாக்கியம் உச்ச அத்தவரிய விதேஷு போஜராட்டிம் நவூரியா வாக்கம் சேதமுச்ச நசாரய துர்வோ வசுதேவாத்மஜோபுராம் தனம் ஹர்பந்தீட்டம் நசாரய துர்வத்தோ வசுதேவோ புரானோம் நந்தம் வீரம் வசுதேவே ஹியத்தமாசு அசத்தமாக உசேனப்பித்தஸ் அனுகா பரபட்சக வசுதேவே ஹியத்த மாசு அசத்தமாக கிரசேன பிதச்சாப்பி பித்த சாப்பி உகிரசேனப்பித்தாப்ப ஃபானுக்கரபா விக்கை கம்சே பிரக்கு லகிம் ந உத்திய தர மஞ்சமுரு வை கம்சே பிரி லிம் ந உத்திய தரசுங்க ஆருத்து தவிஷந்தம் மருத்தும ஆசனத்து மனஸ்வீ சக்தோத் ஜேஸ்வோதிச்சர் உத்தமாந்தமாோக்கிய மத்தியுமா மனஸ்விக்கோோத்ய ஜேே சோ அசிச்சர்மணி முப்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் முப்பத்தி ஒன்று முப்பத்தஞ்சு மேலப்பாப்பம் மூலத்தை நாற்பத்தி நாலாவது அதாயமான மல்லவரியும் विद्रुते भोजराट न्यारयत सुतू वाक्येधमुवाच हतेषु मल्लवर्यु विद्रुतेष भोजराट न्यारय सुतू वाक्यद उवाचं निस्सारयत दुर्वर्तो वसुदेवात्जो पुरा தனமரோம் நந்தம் பத்னமார்த்துவாஜோ புரானோம் நந்தம் பத்னம வசுதேவா அன்யம் ஆசு அசத்தமாக உகிரசேனப்பிட்டு சாண பிரபட்ச வசுதேவத்து துர்மே அன்யமாசு அசத்தமாக உகிரசேனப்பிட்டு சாண பிரபட்சம் விக்கமே கம் சே பிரக்கு அயிம்னியதர மஞ்சமுத்து ஆஹத்து எவ்விக்கமே வை கம் செயிம்னா உப்பமுத்ங்க தபிஷந்த மாதோக்கிய மருத்து ஆத்மன்தே மனஸ்பீ சகோத்ய ஜு அதிச்சர்மணி தமாஷந்தம் ஆலோக்கிய மருத்துவமாத்மன மனஸ்பீ சக்தோத்ய ஜகிருகி சுக்கர் சொல்றார் மேல முப்பத்தி ஒன்னாவது மல்லர் தலைவர்கள்லாம் இப்படி மல்லர் தலைவர்கள் அவரெல்லாம் குரூப் லீடரா இருக்காரு எல்லாருக்கும் தலைவர் சான்றம் முட்டி அப்படி அவர்கள்லாம் கொல்லப்பட்டு முடிக்கப்பட்டப்புறம் மற்றவர்கள்லாம் பயந்து ஓடி போது போஜராஜன் அவன் தான் கம்சன் தன்னுடைய தூர்யாம் வாத்தியங்கள் எல்லாத்தையும் நிறுத்தினான் எல்லாத்தையும் நிறுத்த சொன்னாங்க எல்லாத்தையும் நிறுத்தினான் தூரி பேரி வந்த வாத்தியங்கள் எல்லாருக்கும் நிறுத்த சொன்னாங்க இப்படி இப்படி வாக்கியங்களை உறக்க சொல்கிறான் நான் எல்லோருக்கும் கட்டளை போடுறான் உறக்க என்ன சொல்கிறான் கெட்ட புத்தி கொண்டவர்களான இந்த வசுதே புத்திரர்கள் துஷ்ட புத்தி கொண்டவர்கள் துட்ட நடத்தை கொண்டவர்கள் யாரே இந்த வசுதேவ புத்திரர்களான பலராமனும் கிருஷ்ணனும் அவர்களை வந்து பட்டணத்தில் வெளியே தள்ளுங்க கூப்பிட்ருக்கான் அதாவது மல்ல யுத்தத்திற்கும் அந்த சாப்பு உற்சவம்னு சொல்லப்பட்ட வில்லு உற்சவத்திற்காக கூப்பிட்டுது ஏன்னும் இதை ஒரு வியாஜத்தை வச்சு அவங்களை முடிக்கிறதுக்கு அவர்கள் அவர்கள் அவர்களை ம இந்த வில்லையும் உடச்சி இதையும் முடிச்சாச்சு இல்லையா அந்த கோலையாப்பீடத்தையும் அப்போது அவனுக்கு பயம் வந்து கொடுத்தோம் பயம் அஸ்தியில் பயம்னு சொல்லுவார்கள் அஸ்தியில் ஜுரங்கிற மாதிரி அஸ்தினா நம்ம இது வரைக்கும் எலும்பு வரைக்கும் அவனுக்கு பயம் வந்து கொடுத்தோம் அப்ப என்ன சொன்ன கூப்பிட்டவர்களால் வெளியில் அனுப்பு வெளியில் துரத்து கோபுரர்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணு எல்லாம் நம்ம ஆட்கள் தான் எல்லாம் திரவிடாசி திரவிடியாசி திரவிடியாசு மாதிரி தான் அப்போ கோபுர்களுடைய சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணு துர்புத்தி பிடிச்சேன் நந்தனை நந்தகோபனை கட்டி பிடிங்கள் கட்டி போடு ஹம் அவன் பாவம் அவர் பார்க்க வந்திருக்கார் கிருஷ்ணனை விட்டு போறார் அழ ரொம்ப அயோக்கியனான கெட்ட புத்தி கொண்டனான துஷ்டனான வசுதேவனும் அவனை வந்து முடிச்சிருங்க அவனை வந்து கொல்லுடுங்க சத்ரு பட்சத்தில் சேர்ந்த அதாவது விரோதி பட்சத்தில் சேர்ந்த என் தகாப்பனார உக்ரசேனரையும் பரிவாரங்களோடு கூட இருக்கக்கூடிய அவரை சீக்கிரமாக முடிச்சிருங்க கொல்லுடுங்க எல்லாம் துளுக்கன் தான் இதான் பண்ணுவாங்க எல் துளுக்கனுடைய உண்மையான சரித்திரம் உங்களுக்கு தெரியல எல்லாம் மாற்றி மாற்றி படித்தது தமிழில் படித்ததே தமிழ் பொறுத்த அது இடது கையால் கூட தொடர்றதுக்கு லாய்க்கில்லை இப்போ உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ட் லிமிட்டில் சொல்கிறேன்னா கை சுண்டு வரலால் கூட இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கிற தமிழ் புஸ்தகத்தை தொடறதுக்கு லாயக்கு இல்லை இல்லை அது சந்திக்குவோம் அப்படி இருக்கக்கூடியது அவ்வளோ தூரம் இந்த துளுக்கன்களும் கிறிஸ்துவன்களும் திருவிடியாசம் செய்து கெடுத்துட்டாங்க அவங்க பரம்பரையை தான் கூட பிறந்தவர்கள் எல்லோரையும் கொரோல் போடுவாங்க இந்த இதிலேருந்து பாபர்லேருந்து இந்த அவுரங்கசீப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒத்தனை ஒத்தனை கொண்டு தான் வந்திருக்காங்க அப்படிப்பட்ட உக்ரசேனனை கொள்ளுடுங்க சீக்கிரம் முடிச்சிருங்க இப்படி கம்சன் பெதற்றுகிறான் வளர்றான் ரொம்ப அதாவது சரீரத்தில் வந்த பயம் அஸ்தியில் பயம் அஸ்தியில் பயம் ஜுரம் கொடுத்துன்னு சொன்னேன் இல்லையா அப்படி பெதற்றின்னு உளறிந்து இது பண்ணிட்டு கண்ணாபின் பேசிட்டு இருக்கிற போதும் ஒரு பொழுதும் எந்த விதத்திலும் குறையாத குன்றாத அழிவில்லாத தேயாத அப்படிப்பட்ட சக்தி படைத்த கிருஷ்ணன் ரொம்ப கோபம் பண்டு ரொம்ப வேகமாக அதாவது லகிம்னா லகிமா அப்படின்னு ஒரு சக்தி லகிமா மகிமா லகிமாங்கிற சக்தி என்ன ரொம்ப பஞ்சு மாதிரி பண்ணிக்கக்கூடியது மகிமாங்கிறது பாராங்கல் மாதிரி சொல்லப்பட்ட ஒரு சக்தியால ஒரு சித்தியால அதை பஞ்சு மாதிரி ஆகி ரொம்ப மிக எளிதாக கீழே மஞ்சத்தில் இருக்க மஞ்ச மல்லர்கள் இது போட்டு போது மல்ல யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டு அதுலேருந்து மேலே உப் உப்பருகை மாதிரி அவ உயரில் இருக்க இருக்கான் அவன் மஞ்சத்தில் அவனுடைய ஆசனத்தில் இருக்கான் கம்சன் அதனால் ரொம்ப வெளி எளிதாக உயர தாவி ரொம்ப சீக்கிரமாக அவன் ரொம்ப உயரமாக இருக்கக்கூடிய கம்சன் உட்காந்துக்கிற மஞ்சத்தில் ஏறினார் தாவினார் கண்ணன் தனக்கு மிருத்தவாக இருந்திருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை பார்த்து அவனும் வீரன் தானே கம்சன் ஆசனத்தில் உடனே இருந்தான் தட்டுன்னு அந்த வாழைய கேடயத்தையும் கையில் எடுத்துள்ளான் வாழையும் கேடத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு தன்னை காப்பாற்றிக் அவன் உடனே எடுத்தான் இப்படி மல்லர்கள் தானூரன் முட்டிகன் சலன் தோசலகன் கூட்டன் இப்படி இவர்களா இறந்ததை பார்த்து மற்றவர்கள்லாம் எல்லா மற்றாலும் மல்லவர்கள் அந்த பெரிய பெரிய சண்டை போடத்துக்காக தடி தடி தடியாக குண்டு குண்டாக வரக்கூடிய எல்லார்களும் எல்லாம் சரீரத்தில் எண்ணெயை பூசிட்டு அப்படி இப்படி தைய தோழெல்லையும் த இருப்பார்கள் தட்டிக்கிட்டின்னு அவர்கள்லாம் துண்டக்கானம் துணியை காரணம் ஓடி போயிட்டாங்க காணாமல் போயிட்டாங்க அந்த ரங்கத்தை விட்டு ஓடி போனதை பார்த்த கம்சன் எல்லாரும் போயாச்சு தனியாக இருக்காமல் அப்போ பே அவனுக்கு சப்போர்ட்டு அவனுக்கு அங்கே மேலே கொஞ்சம் வீரர்கள் இருப்பார்கள் அவனுடைய வீரர்கள் அவனுக்கு வந்து செக்யூரிட்டி பேரி முழக்கத்தில் இருக்க சொன்னான் தூர்யா தூரிய பேரின்னு சொன்னது இல்லையா தூரிய வாத்தியங்கள் பேரி வாத்தியங்கள்லாம் எல்லா வாத்தியங்களும் நிறுத்த சொன்னான் நிறுத்த சொல்லிட்டு உத்தரவு போட்டான் கண்ணாப்பினாலும் உத்தரவு போட்டான் இந்த கெட்ட செயல் செய்யக்கூடிய துஷ்ட செயல் செய்யக்கூடிய இந்த துஷ்டர்களான வசுதேவர்களுடைய புத்தர்களான பலராமனும் கிருஷ்ணனையும் இந்த நகரத்தை விட்டு மதுரை நகரத்தை கூப்பிட்டுருக்கான் அவன் தான் மதுரை நகரத்தை விட்டு வெளியில் அனுப்புங்க வெளியில் அனுப்புங்க கோபர்களுடைய சொத்தை பரியுங்க கோபருடைய சொத்தை பரியுங்க இந்த மதிக்கட்ட புத்தி இல்லாத நந்தனை சிறையில் போடுங்க கட்டி போடுங்க குறை போடுங்க கெட்ட எண்ணம் கொண்ட துஷ்ட எண்ணம் கொண்ட கொடிய எண்ணம் கொண்ட அந்த மதி கெட்டு போன அவனை கொன்னுடுங்க எதிரியான அவர்கள் பட்சத்துல சேர்ந்த எதிரிகள் பட்சத்தில் விரோதி பட்சத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய என் தகப்பனாக இருக்கிற உக்ரசேனன் அவரை வந்து பரிவாரங்களோட எல்லாரையும் கொன்று போட்டிருங்க உடனே கொண்டு போட்டிருந்தோம் இப்படி கம்சன் பிதட்டுகிறான் உலர்கிறான் அலறுகிறான் அப்போ பரமாத்மா எந்த விதத்திலையும் சக்தி குன்றாத குறையாத பலம் கீர்த்தி ஐஸ்வர் ஞானம் எல்லாம் இருக்கக்கூடியவன் பரமாத்மா கண்ணன் கிருஷ்ணன் கோபம் குருத்து அதான் ஏன்னா அப்பா கடைசியில் சொன்ன உடனே தான் ரொம்ப உயரத்திலிருந்து அந்த இருக்கான் கம்சன் அதாவது கீழே தர லெவலில் மல்ல ரங்கம் இருக்குது அங்கே விளையாடிக்கார்கள் இவன் உயரமாக உப்பருகிய மாதிரி உயர இடத்துல உயரத்தில் ஹையர் எலிவேஷனில் இருக்கான் கம்சன் அவன் ஒரு மஞ்சத்தில் ஆசனத்தில் அமர்ந்திருக்கான் அப்போ என்ன பண்ணார் தனக்கு வந்து லகியமான ஒரு எல்லா சித்தின்னு தான் அவன்கிட்ட கை கட்டினா அப்படி நிற்கவேன் லகியமான ஒரு இது மகிமான ஒன்று கரிமான் உங்களுக்கு லகிமா லகிமாங்கிறது வந்து தன்னை லகுவாக பண்ணுறது அதாவது பஞ்சு மாதிரி பண்ணின்றது கரிமான்ங்கிறது அப்படியே இரு இது மாதிரி பாறங்கள் மாதிரி இரும்பு மாதிரி பண்ணின்றது அது கரிமான் பருது இவன் லகிமாவா பண்ணி தன அதனால் அப்போ உடனே டக்குன்னு எகிற முடியும் அப்போ கிரவுண்டு லெவல்லேருந்து ஹையர் எலிவேஷனில் அந்த லகிமான் சொல்லப்பட்ட பஞ்சு மாறி அந்த விதையால் சித்தியால் பட்டுன்னு மேலே டக்குன்னு அதாவது உயர எழும்பி அவன் மேலே உட்காண்டக்கூடிய மஞ்சத்து வாசனத்தில் உட்காண்டு அங்கே போய் தாவி ஏறி கொதித்தார் அப்போ தனக்கு எமனாக வந்திருக்கான் மிருத்யுவா வந்திருக்கான் காரணாக வந்திருக்க அதை பார்த்தேன் அந்த கிருஷ்ணனை பார்த்தேன் தீரன் அவனும் வீரன் தான் அவனும் வீரன் தான் கம்சன் வந்து உடனே உசுரை காப்பாற்றிக்கணும் இறக்கு ஆசனத்தை ஒட்டி எழுந்து அவனுடைய இருக்கையை ஒட்டி எழுந்து கத்தியும் கேடத்தையும் கையில் வச்சுட்டு அப்படியும் இந்த பக்கம் இந்த பக்கம் ஆற்ற மேலே பதி முப்பத்தி ஆறாவது மூலத்தை பார்ப்போம் தம் ட்ணி விச்சரந்தமாசோம் சேனம் எதா திணசியமம் சமிரகீத்துஷ்ரேஜ யோரகம் தாட்சசியம் தம் ட்ணீம் விச்சரந்தமாசோம் சேனம் எதா தட்சிணயமம் பர சமிரேத்துஷர்விஷஹோ யோரம் தாட்சியம் பிரகிய கேசே ஜலச்ஜலீடம் நபோப்பரிங் தச்சோரிஷாயம் அப்ஜன பப்பாசய ஆம பகிருக்கேசேஜீட்டம் நபத்தியரங்கோபரி துங்கமஞ்சே தச்சோபரிஷ்ட பிஷ்ய ஆத்மன் தம் சம்பர்ஷூமரி ஜோசரே சப்தசுமாத்தூத்து உதீரிக்கரேந்திர தம் சம்பம் விஜகர்ஷூமரி ஜகோசிதாஹேத்து சப் சுமான் தூத்து உதீரிக்கேந்திரோ உக்னீச்சனம் वा பிபன் வதன் வா விச்சரன் சுவன் க்வசன் தக்காயுமிரோ தூப்பம் துரவா தம் நித்தத உன திய உனதிரம் பிபன் வதன் வா விசரன் சுவன் க்வசன் ததமகிரோய தூப்பிராத்தோ அஷ்டிரோதா அபியதாவனிண திரா அஷ்டிரோதா அபியதாவன முப்பத்தர்ல நாற்பணி வர்ப்பம் தம் டட் பாணி விச்சரந்த மாசோ சேலம் எதலட்சியமர சமிரி துர்விஷ் ஜோரம் தாட்சியம் தம் சம்பரேத்தம் தம் ட்ணி தம் ஃட்ணி ட்ரீவிச்சரந்த மாசோ சேனம் எதமம் பர சமிரித்துஷ்ரேஜ யம் தாட்சிய தம் ட்ணிம் விச்சர்த்த சேலம் எதா தட்சிணயமம் பர சமிரி துர்ஷ்ரேஜ யம் தாசுகம் பிரகிய கேசேடலம் நோபரி துங்கமஞ்சா தோப்பாஸ்பா பசய ஆத்மன் பிரகிய கேசேடலீட்டம் निपात्य நபத்திய ரோபரி துங்கமே தச்சோபரிட்டாஸ் சுயமையா தம் சம்பம் விச்சர்ஷூமோ ஹரிபம் ஜகோ விபிதே சப்ரஸ் சுத்தராூஜனேந்திர தம் சம்பரேதம் விச்சர்ஷூமோ ஹரிபம் ஜ விஷிண ஆஹேட்டு மகாூரிஜனேந்திர சித்தரா உனடிய உன சமீஸ்வரம் உனதிரா உனதி नित्यरा पिबन உக்னியத்தமீசரம் பிபன் வதன் வா விச்சரன் ஸ்வன் ஷ்வசன் தர்சிராயு நமிரோய தூப்பம் துரவா துஜோரா கங்கோதா அபியாவன விதேஷ விஷா திரா கங்கோதிய கங்கோத கங்கோதிகாரியூ நிறுவேசாரணம் நாற்பதாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் கண்ணன் அப்படி வந்து கம்சன் இத்தாப்புல அவரு குதிச்ச உடனே கையில ஆஹ் அப்ப பொறுக்க முடியாத கொடூரமான மிக தீவிரமான அதிபல பராக்கிரமத்தை கொண்ட கண்ணன் ஆகாசத்தில் பறக்கக்கூடிய பருந்து எப்படியும் பாம்பை பருந்து மாதிரி ஆகாசத்தில் பறக்கக்கூடிய பருந்து மாதிரி அப்படி வந்து வந்து விழுந்தார் கண்ணன் அங்கே முன்னால் இவன் வந்து இடது வளசாரியாக அந்த வாழை வச்சுட்டு வேகமாக சுற்றி வரான் அந்த கம்சன் கருடன் பாம்பை பிடிக்கிற மாதிரி பலாத்காரமாக லாகமாக பிடிச்சான் லோகங்களுக்கெல்லாம் ஆசிரிய பூத்தன் லோகங்களுக்கெல்லாம் ஆதார பூத்தனன் ஆசிரிய பூத்தனாக இருக்கான் எல்லாருக்கும் ஸ்வதந்திரன் அப்படிப்பட்ட பத்மநாபனான கண்ணன் அப்படியும் தலையை மாற்றி மாற்றி கீழத்தை மாற்றி மாற்றி அப்படி இதை வாழ இந்த பக்கம் அந்த பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் அப்படி வந்து அவனுக்கு சுழற்றி பக்கத்தில் கண்ணன் பிடிக்க முடியாத வர முடியாத மாதிரி வைத்து கொண்டும் இருக்கிற போதும் அவனுடைய கீழத்தை தட்டிவிட்டார் தட்டி விட்டு கீடமில்லாத அவனுடைய அசையக்கூடிய கீட கீழத்தை தட்டி விட்டு இப்போ கீடம் இதில் கீடம் இல்லை அப்போ தலைமுடிய கட்டுன்னு லாகமாக பிடிச்சான் பிடிச்சு உயர்ந்த அந்த உயர்ந்த ஹைட்டு ஹையர் லிவேஷனில் இருக்கு இல்லையா உப்பரிகளை இருக்கிற மாதிரி இருக்கான் அப்படி மஞ்சத்தில் இருக்கக்கூடிய அவனை இந்த பிளே கிரவுண்டில் கிரௌண்டில் தான் இந்த மல்ல ரங்கம் அந்த கிரௌண்டில் அவனை கீழே தள்ளி தள்ளி அவ மேல அவரும் குறித்தார் சர்வசுலம் அப்படி அங்க ஜனங்கள் அந்த கம்சன இறந்து இருக்கக்கூடிய அதாவது மறிக்க போற அந்த கம்சன தரையில ஒரு சிங்கம் யானை இழுப்புற மாதிரி இழுத்தார் எல்லா ஜனங்களும் பெரிய கூச்சல் போட்டார எந்த ஒரு காரணத்தால் அந்த கம்சன் எப்பொழுதுமே மனசு நடுங்கி போய் பயந்தோட பயத்தோட நடுங்கி போய் சக்கரபாணியாக சர்வேஸ் சொன்னான்னு சர்வேஸ் பண்ணான் அந்த கிருஷ்ணனியே குடிக்கிறான் தண்ணி குடிக்கிற போது பால் குடிக்கிற போது எது குடிச்சாலும் சரி மது குடிக்கிற போதும் சரி பேசுற போதும் சரி நடக்கிற போதும் சரி நடக்கிற போதும் தூங்குற போதும் மூச்சு விடுற போதும் இப்படி எதிரில பார்த்தோன்னோ மற்றவர்களால் பல பல வருஷங்கள் வந்து சமதம ஆசன பிராணாயாம பிரத்தியாகார தான தியான சமாதின் அப்படி கஷ்டப்பட்டு ப அடைய வேண்டிய ரூபத்தை மற்றவர்களால் அடைய முடியாத ரூபத்தை அதே ரூபத்தை பார்த்தான் இப்படி அவன் பலனனை விட்டான் அவன் இந்த ரூபத்தை அடைந்தான் அப்போ அவனுக்கு வந்து சாயு சாரூபிய முக்தி கிடைச்சது சாரூபியம் முக்தி கிடைச்சது அப்போ பயத்தால எப்போது நினைச்சிருந்ததுனால் போடுது கங்கன் எக்ரோதகன்னு அவனுடைய கம்சனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அப்படிப்பட்டவர்கள் எட்டு சகோதரர்கள் அந்த எட்டு சகோதரர்கள்னா அந்த அண்ணனுக்கு கம்சனுக்கு வந்து குருண்டான கிருஷ்ணன் அதனால் கோபமடைந்து கொண்டு பலராமனி கிருஷ்ணனை எதிர்த்தார்கள் அவர்கள் எதிர்த்து ஓடி வரார்கள் ஓடி வந்து தாக்குவதற்காக வருகிறார்கள் அந்த கம்சனுடைய சகோதரர்கள் விவரமாக பார்ப்போம் கையில் வாழேந்தி வரா வச்சுருந்துக்கான் கேடயம் வச்சுருந்துக்கான் கேடயம் வந்து ஒருத்தரை ஏதாவது ஆயுதத்தோடு வந்தால் அதை தாக்கிறதுக்காக ஒரு டிஃபென்ஸு தான் அந்த கேடயம் கேடயம்னா என்னன்னு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பிரீஜாக ஒரு பிளேட்டு மாதிரி அதுக்கு ஒரு பிடி பின்னால் இருக்கும் அதை வந்து தாய்க்க வேண்டியது மற்ற வந்து ஒரு வாழால் குத்தினா அந்த கேடயத்தால் த அதை டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம் இவன் கையில் வச்சுருந்தப்பான் வாள் அதால் மற்றவரை அஃபென்ஸ் அஃபென்சிவ் அப்படி வாடையத்து வாழையும் வச்சுட்டு ரா இதில் ஆகாசத்தில் பற பறக்கக்கூடிய கழுகு மாதிரி கண்ணன் வரத இவன் கழுகு மாதிரி பறந்து இடது பக்கமும் வலது பக்கமும் வேகமாக அந்த வாழை சுழற்றி தன்னை பாதுகாத்துக்கிறான் மற்றவனை வந்து அடிக்கிற மாதிரி அதாவது எதிரில் இருக்கக்கூடிய கண்ணனை அடிக்கிற மாதிரி கண்ணனை குத்துற மாதிரி தன்னை பாதுகாத்துக்கான அந்த வாழை வந்து வீசி அப்போ யாராலையும் எதிர்கொள்ள முடியாது அளவில் மிகப்பெரிய பல பராக்கிரமான பராக்கிரமம் கொண்ட கண்ணன் கருடன் பாம்பை பிடிக்கிற போது பாடி பிடிக்கிற மாதிரி கருடன் பாம்பை பிடிக்கிற மாதிரி கம்சனை வலுவாக பிடித்தான் பிடிச்சு கீழே தள்ளினான் மேலே பார்ப்பேன்